சமிய் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம்மித வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வேதத்துக்கும் வேதாந்தத்துக்கும் இத்திகாச புராணங்கள் நிரம்ப துணை புரிகின்றன அவற்றுக்கு உபபிரமணங்கள் என்று பெயர் கொடுத்துள்ளார்கள் வேதாந்தத்தின் கருத்தை விளக்கும் அதில் இருப்பதை புரிய வைக்கும் அதில் ஒரு கருத்தாக தியரியா எது இருக்குமோ அதை பிராக்டிக்கலா நடத்தி காட்டும் இதுதான் இதிகாச புராணங்களுக்கு உண்டான ஏற்றம் மீதம் அந்த இதிகாசத்திலும் புராணத்திலும் இருக்கிற கதாபாத்திரங்கள் நன்மையும் சொல்லி கொடுப்பார்கள் எது தீமைங்கிறத அடையாளமும் காட்டி சொல்லுவார்கள் இதனால் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும் கஜேந்திர மோட்சம் ஒரு கதை பகவான் முதலைய கொண்டு ஆணையர் அக்ஷித்துக் கொடுத்தார் அனைவரும் அறிந்தது எந்த ஒரு குழந்தை மெதுவாக கதை கேட்க ஆரம்பிக்கச் செய்வோம் அந்த குழந்தையோட அம்மா தூங்க போகும்போது குழந்தைக்கு கஜேந்திர மோட்சம் கதை சொல்றது வழக்கம் அதே போல கண்ணன் மெண்ணை திருடினான் கட்டுண்டான் வாயத் திறந்து காட்டினால் ஏழு லோகங்களும் தெரிந்தன இது ஒரு கதை ராமன் எப்போது நேர்மையே வடிவடுத்தவன் உண்மையை தவிர மத்தொன்னு பேச மாட்டான் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று ராமன் நடத்தி காட்டினான் இப்பேற்பட்ட அரசாக இருந்தாலும் ஒரு தாய் கேட்டாள் என்பதற்காக தந்தை கொடுத்தார் என்பதற்காக வேண்டாம் என்று தொடர்ந்து காட்டுக்கு ஏகினான் சுகசாரணர்கள் அவர்கள் ஒற்றர்களாக வந்திருந்தும் மன்னித்து ராமன் அனுப்பி வைத்தான் என்ன குணம் என்ன குணம் குக சச்சம் சுக்ரீவ சச்சம் விபீஷண சரணாகதி பிரலாதனுடைய சரித்திரம் இதெல்லாம் கதைகள் நிகழ்ந்த நடந்த உண்மையான கதைகள் ஏன்னா கதைன்னு சொன்னாலே பொய் அப்படி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் அந்த சொல்லுக்கு அந்த பொருளே கிடையாது அதே போல ஆங்கிலத்தில் மைத்தாலஜி இத்திஹாச புராணங்கள் அப்படின்னு சொல்றது வழக்கம் ஆனா அவர்களே என்ன ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்காங்கன்னா மைத்தாலஜின்னு சொன்னாலே மித்து மித்துன்னா உலகம் நம்பின்னு ஆனா அது உண்மையில்ல பொ அப்படின்னு சொல்றது தான் அது ஒரு மித்துன்னு சொல்லுவா இப்ப நாம எத்தனையோ விஷயத்தொண்டுதான் இருக்கிறோம் சாதாரணமா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ஜலதோஷம் இருந்தா சில்லு நிறைய சாப்பிடாதே ஐஸ்கிரீம் ஷாட்டுடா தொண்டை கட்டிப்படும் இது பல பேர் நினைச்சிருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ் அதெல்லாம் சொல்லதே கிடையாது ஐஸ்கிரீம் ஷார்ட்டாலாம் தொண்டை கட்டிப்படாது எப்பப்போ பிரிட்ஜ்லேருந்து ஐஸ் வாட்டர் சாப்பிடக்கூடாதோ அப்பப்ப கூடாது அது சாப்பிட்டதுக்காக தொண்டை கட்டிப்படுறதுன்னு ஒண்ணு இல்லை அப்ப இந்த அபிப்பிராயங்கள் இதெல்லாம் மித்து இதெல்லாம் இல்லை அப்படின்னு அண்ணா உடச்சு கூப்பிட்டாலும் இல்லையோ அதே போல இத்திஹாசமும் புராணமும் மைத்தாலஜி ஆனாலும் நடந்திருக்கிறது கட்டு கதைகள் கதை கட்டு கதை வித்தியாசம் லோகம் கதைன்னு சொன்னா கூட சரி நடந்ததுன்னு வா கட்டு கதை இதெல்லாம் வெறும் ஆர்வத்தர் இதுக்காக எழுதி வச்சுட்டார் நாம நம்ப வேண்டிய தேவையே இல்லை என்ன நினைச்சிருக்கோம் இல்லையோ அது இல்லைய முக்கியமாக புரிந்து கொள்ள வேணும் வேதமும் உபனிஷத்துக்களும் எப்படி உண்மையோ மாக உண்மையோ அந்த கருத்துக்களை விளக்க வந்த இதிகாச புராணங்கள் அனைத்தும் உண்மையாகவே நிகழ்ந்தவை இதுல மைத்தாலஜிங்கிறதுக்காக அர்த்தம் அணிக்கவே கூடாது மைத்தாலஜி இதிகாசம் உண்மையா நடந்தது புராணம்ங்கறதும் உண்மையா நடந்தது நாம எப்படி ஒரு கல்வெட்டை ஆதாரமாக கொண்டு இந்த கோயில் இந்த காலத்தது என்று சொல்லுகிறோமோ அதே இதிகாச புராணங்களை ஆதாரமாக கொண்டு இது இங்கு நிகழ்ந்தது இவ்விடத்தில் கண்ணன் வந்திருக்கிறார் இதோ தேரந்தூர்ல பெருமாள் இருக்கார் இதோ திருவெந்தலூர்ல பெருமாள் இருக்கார் இங்க இந்த ரிஷி வந்து தவம் புரிந்திருக்கிறார் தைரியமா சொல்லலாம் அதுவும் ஒரு சிறப்பான ஆதாரம் அந்த ஆதாரத்தை கொண்டுதான் சிறு வயசுல இருந்தே கஜேந்திர மோட்சம் கதை சொல்லப்படுகிறது அந்த குழந்தை அப்போ அந்த கதையை உண்மையு நம்பி கேட்டுக்கணுமா இல்ல நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக அம்மா சொல்றாங்கிறதுக்காக கேட்டுக்குமா குழந்தைக்கு என்ன சுவாமி பெருசா தெரியப்படுது கதை சொன்னா உண்மையில தான் நினைச்சுக்கும் நினைச்சதுதான் அது தூங்க போறது தூங்கி ஆயிடுச்சு அப்ப கஜேந்திர வரதன் பெருமாள்கிட்ட எனக்கு பக்தி வேணும் எப்படி அந்த யானை கூப்பிடச்சே பெருமாள் ஓடோடி வந்தாரோ நான் கூப்பிட்டாலும் எனக்கு ஆபத்து வரச்சேவும் பெருமாள் வருவார் அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்க போறது பிரகலாதன் சின்ன பிள்ளை இதோ தூணுக்குள் நரசிம்மன் இருக்கிறான்னு காட்டினார் தூணுக்குள்ளே இருந்து பெருமாள் வெளிப்பட்டு கதை கேட்கற குழந்தை என்ன நினைச்சுக்க போறது தூணிலும் உள்ளான் இறைவன் எவ்விடத்திலும் உள்ளான் எனக்குள்ளும் உள்ளான் எனக்கேதானு தேவைன்னா இதோ கண்ணா அப்படின்னு கூப்பிட்டேன்னா பெருமாள் அதுக்குள்ளே இருந்தே தோண்டிடுவார் என்ன அந்த பிள்ளையும் பொண்ணு நந்தான் நம்பறது இப்படியே கதை சொல்லி கதை சொல்லி அந்த குழந்தைகளை நாம் வளர்த்து இருக்கிறோம் இதுல என்ன கேள்விக்குறி ஏற்படும்னால் இப்படி பிரெயின் வாஷ் பண்ணலாமா சிறு வயசுல அந்த மாதிரி சொல்லலாமா பிள்ளைகிட்ட என்ன சொல்லணுமா நான் இதை போல கஜேந்திர மோக்ஷம்னு கதை கேள்விப்பட்டிருக்கேன் நான் நம்பியிருக்கேன் நீ நம்ப பொறியோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா நான் உனக்கு இது சொல்லிக் கொடுக்காது இருக்க மாட்டேன் சொல்றேன் யோசிச்சுப்பார் நம்பதான் வேண்டாம் வயசானப்பறம் நம்பிக்கோ இப்படின்னு ஒரு அப்பா அம்மாவும் சொல்லி கதை சொல்லதே கிடையாது நன்னா அந்த குழந்தைக்கு அந்த கதை உண்மை என்றுதான் சொல்லுகிறார்கள் அந்த தாய் தந்தையர்கள் நம்பின கதையைத்தான் கூறுவார்கள் தாய் தந்தையர்களே நம்பலேன்னு வச்சுங்க அப்ப கண்டிப்பா அந்த குழந்தைக்கு அந்த கதையை சொல்ல கிடையாது இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி என்ன இப்படி தாய் தந்தையர்கள் மூல செலவை செய்கிறாப்புல இதே பக்தி இதே ஜானம் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வளரணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காளே இது நியாயமா அல்லது போற படிக்க அத்தனை பேரையும் உட்டுடணும் அவரவர்களா தேடி கண்டுபிடித்து கொள்ளட்டும் ஏன்னா தாய் தந்தை கஜேந்திர மோக்ஷ கதையை சொல்றாள்னா உடனே ஒரு குழந்தை நீ பாத்திருக்கியா நீ முதலைய பாத்தியா நீ துருடனை பாத்தியா நீ பெருமாள பாத்தியா நீ யானைய பாத்தியா ஒழுமையிலே எங்கிட்ட எதுக்கா இதை கதை சொல்றேன் வயசான நம்ம கேட்டுடுவோம் இல்லையோ ஆனா அந்த குழந்தை அதை கேட்கறது கிடையாது இல்லையோ இப்ப எவ்வளவு பெரிய புரட்சி தேவையற்ற ஒரு எழுத்து எழும்பிருக்குன்னா குழந்தை தன்னை அறியாமல் கேட்டு கொண்டு ஒரு பொசிஷன் இருக்கு அப்பா அம்மாக்கு அந்த பொசிஷன்ல இருக்கிற அவ சொல்றத கேட்டுக்க வேண்டிய பொசிஷன்ல தான் குழந்தை இருக்கு ஏன்னா அப்பா அம்மான்னு ஒரு இன்ஃபுளு அடங்கித்தானே அந்த குழந்தை இருக்க போறது அப்படி அடங்கி இருக்கிற சமயத்துல இந்த போதனைகளை பண்ணி விடுறாளோ இல்லையோ பக்திய போதிக்கிறா ஞானத்தை போதிக்கிறா பண்பை போதிக்கிறா இப்ப அப்படித்தான் உடவு உடுத்தணும் எல்லாத்தையும் போதிக்கிறா அப்போ THEY அவளுடைய பொசிஷனை தப்பா பிரயோகப்படுத்தி விட்டா அப்படின்னு வயசான பிற்பாடு குழந்தைகள் கேட்கலாமா ஏன்னா அப்பா அம்மாங்கிற பொசிஷன் நாங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கற நிலைமையில இருந்தோம் அப்ப போய் எங்க மைண்ட டியூன் பண்ணி வச்சுட்டீர் தேவையில்லாம இந்த எண்ணங்களை எல்லாம் புகுத்துட்டீர் அந்த பக்தி எதுக்கு ஞானம் எதுக்கு நான் ஏன் இத்திகாச புராணங்களை நம்ப வேண்டும் இருக்கா என் கண் முன்னாடி அதான் நடந்தா சொல்லுங்க அப்படின்னு சில பேர் ஆக்ஷேபம் பண்ணுகிறார்களோ இல்லையோ அது கூடாது அது எவ்வளவு தூரம் தவறான சிந்தனைங்கிறதுக்காகத்தான் இப்ப பாத்துருக்கோம் கடந்த நாள் சந்திக்கும் போது ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டோம் அதாவது பெரியோர்கள் சொல்படி நடக்க வேணுமா பெற்றோர் சொல்படி நடந்துக்கணுமா மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காளோ கேட்டுக்கணுமா அல்லது அப்படி இன்னொத்தர் பண்றத பார்த்தையே நடந்துருந்தா சொந்த புத்தியே இல்லாதவன் இப்ப தானே கடந்த ஸ்லோகத்துல பார்க்கும் அப்ப நான் சொந்த புத்திய வச்சு உபயோகப்படுத்திக்கணுமா சொந்த புத்திய உபயோகப்படுத்துகிற வயசு எனக்கு வர்ற வரைக்கும் ட்யூட்டரிங்கே கூடாதா சின்ன வயசுல ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்போம் பெருமாளை பத்தின கதையெல்லாம் சொல்லுவோம் கோவிலுக்கு எல்லாம் அழைச்சின்னு போவோம் பெருமாள் போட்டோ ஆல்பத்தை வச்சிருந்து இது எந்தூர் பெருமாள் இது எந்தூர் பெருமாள் இது சீனிவாச பெருமாள் ரங்கநாத பெருமாள் ராமர் சொல்லு சொல்லு சொல்லுன்னு குழந்தைக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து அந்த குழந்தைத்தனுடைய பிஞ்சு விரல்கடால காட்டுறதொல்லியோ இதெல்லாம் பண்ணிருக்கலாமா கூடாதா அந்த குழந்தைக்கு நான் போய் போதிச்சிருக்கலாமா இத்திஹாச புராணங்கள் உண்மைன்னு சொல்லிருக்கலாமா அதுவா வயசுக்கு வந்து என்னைக்கு யோசித்து ஆராய்ந்து முடிவு எடுத்துக்கிறதோ எடுத்துக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்க வேண்டாமான் கேள்வி கேட்போம் இல்ல ஆச்சாரம் என்ன கேட்பா நான் ஒண்ணு ஒண்ணு தடுக்கலையப்பா நீ வயசான நானா வேண்டான்னு சொன்னேன் இந்த சின்ன வயசுல கதை சொல்லணும் உனக்கு சொல்லிக் கொடுத்தேன் வயசான விற்பாடு நீயா யோசிக்க சொன்னா பிள்ளைகளுடனே என்ன ஆட்சேபிப்பாள்னா இல்லையே எங்க மைண்ட நீங்க ட்யூன் பண்ணிக்கீழ் இப்ப எங்களுக்கா யோசிக்கிறதுக்கு முடியாமலே போடுத்து ஆனா மனசு மட்டும் அதை மீறி நடக்கணும் துடிக்கிறது ஆனா அப்படி இல்லை நீங்க சொல்லிக் கொடுத்த down. நம்மளை இப்படியே இந்த வழியில் அனுச்சுட்டீர் என்னும் பல பேர் இப்ப எதிர்த்து பேசுகிறார்கள் அது ஒண்ணு தவறே அல்ல அந்த பேச்ச வாழ்த்த 70 சரிதான் ஆனா அதற்குரிய பதில கொடுத்துட்டோம்னா தானே ஏற்று போடுவாள் சிறு வயசில் நமக்கு இன்ஜெக்ஷன் போடுறாள் அதாவது போறோம் போலியோ வேக்சினேஷன் கொடுக்கறா வி இன்ஜெக்ஷன்லாம் போடுறா ஏதோ போடுறான் அது சின்ன வயசுல போடுவா அது வயசான பிற்பாடு கடைசிசி வரைக்கும் அதுதான் காப்பாத்தப்போது ஒரு குழந்தை சொன்னா எனக்கு நனது தெரியாது போலியோ வேக்சினேஷன் எனக்கு நன்மை பயக்குமா தீமை பயக்குமா அப்படிங்கறத ஆராயணும் ஆராய்ச்ச நான் வேக்சினேஷனே போட்டுக்கணும் எப்ப ஆராயலாம் பதினாறு வயசு ஒரு பிளஸ் டூ வானம் முடிச்சு விட்டு காலேஜில சேர்ந்து ஓ சயின்ஸ் இது இது தெரிய வரும் 16 தேங்கேஷன் போட்டு இப்போ தேவையா என ட்யூன் பண்ணிட்டீங்களே தேவையில்லாம நீங்க உபயோகப்படுத்திட்டீங்களேன்னு ஒத்திரம் பேசறது இல்லையே அப்ப மட்டும் சுவாமி பதினாறு வருஷம் கழிச்சு நானே ஆராய்ச்சி பண்ணி வேக்சினேஷன் போட்டுக்கணும்னா அதுக்குள்ள எத்தனை வியாதி வந்து புள்ள பொண்ணே காணப்படும் அதனால அப்பா அம்மா பார்த்து அதுக்கு நல்லது பண்ணிட்டு தான் ஆகணும் அந்த குழந்தை கூட தான் சாப்பிட மாட்டேன்னு பிடிவாரம் பிடிச்சது அப்ப என்ன அம்மா விட்டுட்டாளண்ணா முதுகுளை ஒண்ணு வச்சாலோ ஆடினாலோ பாடினாலோ சந்திரனை புடிச்சு கொடுக்கலன்னு சொன்னாலோ நாயக் கண் காட்டினாலோ ஏதோ சொல்லி சோற்ற ஊட்டினாலா இல்லையா உடனே என்ன சொல்லணும் அந்த குழந்தை எப்ப வேண்டாம்னு மறுக்கிறதோ அதுக்கு ஆராயம் புத்தி உண்டு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய உரிமை உண்டு அதுவாக ஆராயட்டும் அப்போது அதுக்கு பசி உண்டா இல்லையா தெரியட்டும் சோறு பண்ணுமா இல்லையா கேட்கட்டும் அதுவரை பேசாமல் இருப்பேன் எந்த தாயாரான்னு அப்படி சொல்லிட்டு இருக்காடா குழந்தைக்கு எது நல்லதுன்னு தாய் பார்த்து செய்கிறாள் குழந்தைக்கு எது நல்லதுன்னு தெரியாட்டா கூட அவளுக்கு தான் தெரியும் குழந்தைக்கு வயறு ஒட்டியிருக்கா இல்ல வயறு உப்புசமா இருக்கா அது ஆயராதா எப்படி இருக்கு பார்த்து சோறு விட்டுறாள் இன்னைக்கு இவ்வளவு கொடுக்கணும் இல்ல இன்னைக்கு ராத்திரி குழந்தைகள் அங்கனம் போட்டுள்ள அப்பதான் அது உடம்பு சரியா போறது அது முகத்தை பார்த்து அதனுடைய தாயார் கண்டுபிடிக்கிறாளே இத்தனை அந்த குழந்தைக்கு செய்ய தெரிந்த தாயாருக்கு இந்த குழந்தையுடைய உள்ளத்துக்கு எது நல்லது ஆத்மாவுக்கு எது நல்லதுன்னு யோசித்து கஜேந்திர மோட்ச கதையை சொல்ற உரிமை கிடையாதுன்னா ராமச்சரித்திரத்தை சொல்ற உரிமை கிடையாதுன்னா அந்த தாயார் அதனுடைய நன்மையை பார்த்திருக்கிறாள் தன் குழந்தை ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த நன்மை வேணும் என்று நினைக்கிறாள் அதற்காகத்தான் சொல்லி கொடுக்கிறாள் போடாம விட்டாள அழுத்தி பிடிச்சு உட்காந்து வைக்கா இது ஏத்துக்கிறேன் இது இத்தனையுமே இந்த குழந்தைக்கு அந்த தயார் பண்ணாம இருந்திருந்தா நானே நாளைக்கு என்ன கேப்பேன் அந்த அம்மா அந்த பிள்ளை எவ்வளவு அழகா வளர்த்துருக்கா நீ என்ன இப்படி கிடைச்சிட்டியே கேட்பேன் உடனே அந்த தாய் என்ன சொல்லணும் இல்ல இல்ல உன்னுடைய உரிமையை நான் மறுப்பதாக இல்லை தனி மனிதனுடைய உரிமை ஆகையால் மீயாக ஆராய்ந்து என்று பள்ளி செல்ல வேண்டுமோ செல் மீறந்து என்று சோர் உண்ண வேண்டுமோ உண் என்று அந்த பெற்றெடுத்த காலத்திலிருந்து வயிற்றில் வைத்து சுமந்து மாறுதலும் தோளிலும் போட்டு வளர்த்து தன்னையே பாலாக கொடுத்து இந்த குழந்தை இவ்வளவு தூரம் தாய் வளர்த்திருக்காள்னா அப்ப அந்த தாய் பக்திய வளர்க்கறதுக்கு பொறுப்பு அல்லவா அந்த உரிமை அவளுக்கு உண்டா கிடையாதா அப்ப தாராளமா பெரியோர் படி கேட்க வேண்டும் பின்ன சொந்த புத்தி வேணும்னு எதுக்காக சொல்றாருன்னா தாயார் ஓரளவுக்கு கொண்டு விட்டுடுவோம் நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு வரைக்கும் ஊட்டி விடுவோம் அதே எட்டு வயசு பிள்ளை யாருக்கு அந்த பிள்ளை இனிமே பால் குடிக்கிறேன்னு சொல்ல முடியுமா இல்ல அந்த பிள்ளை இனிமே நீயே சோறு ஊட்டி விடும் சொல்ல முடியுமா ஒரு பத்து வயசு பிள்ளை அம்மா சோறு விட்டாத்தான் சாப்பிடும் இங்கேயோ கல்யாணத்துக்கு போயிருக்கோம் இழுத்து வச்சு அங்க சோறு ஊட்டு ஊர் எல்லாம் பேசாதா அப்ப அந்த பிள்ளையா தானே சாப்பிட்டாகணும் பொண்ணாகத்தானே சாப்ப வேண்டும் அப்ப முதலில் சர்ச்சு சிறிது வருஷங்களுக்கு அவள் செய்து கொடுத்தால் பிற்பாடு தானாக அந்த பிள்ளையோ பொண்ணோ பற்றி கொள்ள வேண்டும் அது பற்றி கொள்ள வேண்டிய சமயத்திலேயும் தாயை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அப்பதான் சொந்த புத்தி வாசம் சின்ன குழந்தைக்கு பாவாட சொக்கா அம்மா தான் போட்டு சின்ன பிள்ளைக்கு நிஜார சோக்கா அம்மா தான் போட்டு விடுவா வேசி கட்டி விடுவா அதுக்குன்னு பெண்ணுக்கும் பதினஞ்சு வயசு பிள்ளைக்கும் அப்பா அம்மாவே வேசி அப்பா அம்மாவே பண்ட்டு போட்டு விடுவாளா பாவாடை தாவணி போட்டு விடுவாளா அதுவே உபயோகப்படணும் அப்பவும் தயார் தாப்புனார எதிர்பார்த்து கொண்டிருந்தால் சொந்த புத்தி சொந்த முயற்சி இல்லை சின்ன குழந்தையா இருக்கிற பாவாடை கட்டிவிடக்கூடாது நிஜார் போட்டு விட கூடாதுன்னு ஆரான்னு சிறு வயசில் பெரியோர்கள் சொல்லுவார்கள் தாய் தந்தையர்கள் சொல்லுவார்கள் கண்டிப்பா அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் வயதான பிற்பாடு அவர்கள் என்னென்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்காளோ அதை நன்கு வச்சுக்கணும் அவ என்ன சாமக்ரி மெட்டீரியல் கொடுத்திருக்காளோ இல்லையோ அதை வைத்துக்கொண்டு இப்ப நமக்கு புத்தி வளர்ந்திருக்கோம் இல்லையோ அதை வைத்து நன்கு ஆராய்ந்து ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான் அவர்களத சொல்லிருக்காளேங்கிறதுக்காகவே வெறுப்பு காட்டக்கூடாது அவர்கள சொல்லிருக்கா எப்ப பெரியவர்கள் வயசானவர்கள் சொன்னதோ அப்ப ஓல்டு ஜெனரேஷன் சொன்னது போன தலைமுறையர் சொன்னது அதை நம்ம கணிசிக்கவே கூடாது அப்படின்னு வெறுப்போட ஒதுக்குவது கூடாது அதுவே போரும்